அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியில தேசிய மனுவில் இந்த நட்சனை தலைப்பு முயற்சி போரில் தோல்வியடைந்த அரசன் ஒருவன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடி ஒளிந்தான் அரசன் மிகவும் வீரத்துடன் போரிட்டாலும் அவனின் படை மிகவும் சிறியதாக இருந்ததினால் அவனால் வெல்ல முடியவில்லை எதிரியிடம் மாபெரும் படை இருந்ததினால் எதிரி வெற்றி பெற்றான் வெற்றி பெற்ற எதிரி அரசனை கொல்ல திட்டமிட்டான் அதனால் அரசன் காட்டிற்கு ஓடிச் சென்று அங்கு இருந்த ஒரு குகையில் ஒளிந்து கொண்டான் ஒரு நாள் சோம்பலுடன் அரசன் குகையில் படுத்திருந்தான் அந்த குகையினுள் ஒரு சிலந்தி வாழ்ந்து வந்தது அந்த சிறிய சிலந்தியின் செயல் அவன் கவனத்தை ஈர்த்தது குகையின் ஒரு பகுதியினுள் ஒரு வலையை பின்ன கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருந்தது அந்த சிலந்தி சுவரின் மீது ஊர்ந்து செல்லும்போது வலையினில் பின்னிய நூல் அருந்து சிலந்தி கீழே விழுந்து விட்டது இவ்வாறு பல நடந்தது ஆனாலும் அது தன் முயற்சியை கைவிடாமல் மறுபடி மறுபடியும் முயன்றது கடைசியில் வெற்றிகரமாக சிலந்தி வலையை பின்னி முடித்தது அரசன் சிறு சிலந்தியே பலமுறை தோல்வியடைந்தும் தன் முயற்சியை கைவிடவில்லை நான் ஏன் கைவிட வேண்டும் என சிந்திக்க ஆரம்பித்தான் நானோ அரசன் நான் மறுபடியும் முயற்சி செய்ய வேண்டும் என்று எண்ணினான் மறுபடியும் தன் எதிரியுடன் போர் புரிய தீர்மானித்தான் அரசன் தன் வசித்த காட்டிற்கு வெளியே சென்று தன் நம்பிக்கையான ஆட்களை சந்தித்தான் தன் நாட்டில் உள்ள வீரர்களை ஒன்று சேர்த்து பலமிகுந்த ஒரு படையை உருவாக்கினான் தன் எதிரிகளுடன் தீவிரமாக போர் புரிந்தான் கடைசியில் போரில் வெற்றியும் அதனால் தன் அரசை திரும்ப பெற்றான் தனக்கு அறிவுரை பொதித்த அந்த சிறந்தையை அவன் என்றுமே மறக்கவில்லை சிந்திப்போம் முயலும் ஜெயிக்கும் ஆமையும் ஜெயிக்கும் முயலாமை ஒரு நாளும் ஜெயிக்காது நன்றி